நற்றினை நீர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நீர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் நீலகண்டன் நீலாவதின் ஒரு அன்பான தம்பதியர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்களாங்க அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி பையன் ஒருத்தன் தானா அந்த பையன் பேரு நிதிஷ் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒண்ணு இருந்ததுங்க அந்த வீட்ட வாடகைக்கு விட்டு அந்த வாடகை வீட்டுல ஒரு வயசான தாத்தா பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்களாங்க அந்த தாத்தா பேரு சிவராமன் அந்த பாட்டி பேரு சிவகாமிங்க இவங்க எல்லாம் சந்தோஷமா ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இந்த குட்டி பையன் நிதோஷம் இருக்கா இப்ப பாத்தாலும் இந்த தாத்தா பாட்டி கூடியதான் இருப்பானுங்களா இவங்களும் ரொம்ப அந்த பையனை பத்திரமா பாத்துப்பாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த நீலாவதிக்கு என்னதான் அச்சனை தெரியல அவங்க கணவன் நீலகண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்றலாம் ஏங்க இந்த கிழம் நியூஸ் பேப்பர் படிக்குது காலையில அத ஒழுங்கா கூட மடிச்சு வைக்க மாட்டேங்குதுங்க இந்த ஆளை எப்படியாவது வீட்டை விட்டு காலி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நீலகண்ணனுக்கு ஏமா இதுக்கு இல்லாம வீட்டை வீட்டு காலி பண்ண சொல்லுவாங்க என்ன பேசுறீ அப்படின்னு சொல்றாராம் ஐயோ அது மட்டும் இல்லங்க இந்த ஆளு இருக்காருல்ல இவரும் அவங்க மனைவி இப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்காங்க இது நம்ம பையன் நிதிஷ் வேற அங்க போறோம் அது இவனுக்கு ஏதாவது ஸ்பிரெட் ஆகி டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றா அடி பாவி வயசானா நீயும் நானும் கூட இருவோம் அதுக்காக பிள்ளைங்களெல்லாம் துரத்துவ முடியும் அதுக்காக அவங்கள போயி காலி பண்ணணும்னு சொல்றியே என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் சாமி உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி சரி அதுக்கே இப்படி சுத்தி வளைக்கிற நேரவே சொல்லாம்ல அப்படின்னு நீலகண்ணன் சொல்றான் அதாங்க இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இவங்களை பாக்குறதுக்கு நீ யாருமே வரல இவங்கள போன் பண்ணி கூட யாருமே விசாரிச்சது கிடையாது இவங்களும் யாருக்குமே போன் பண்ணது கிடையாது எங்கேயுமே போனது இல்ல திடீர்னு இந்த வயசான கிழக்கட்டிங்க ரெண்டும் மண்டை போட்டு நம்ம என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே நீலகண்ணனுக்கு வந்து அப்பதான் புரிய வருது ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குல்ல இது எனக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்றா அதுக்குதான் நான் இருக்கேன் சொல்றதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் சரி சரி இத பத்தி நாளைக்கு நான் பேசுறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பறா அடுத்த நாள் காலையில சிவராமனும் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காருங்களா இவரு நீலகண்ணன் வரா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் விலைவாசி எல்லாம் ஏறிட்டு வந்துட்டு குடும்பத்தை நல்லா மேனேஜ் பண்ண முடியல வீட்டு வாடகையா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் அதே மாதிரி அட்வான்ஸும் ஒரு சேர்த்து ஏத்துறதா இருக்கும் அதனால இது உங்களுக்கு கட்டுப்படியா இருந்ததுன்னா இங்க இருங்க ஐயா இல்லன்னா வேற வீடு கொஞ்சம் பாத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றானா நீ கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு ஐயோ என்னடா இப்படி சொல்றாரு திடீர்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சோகமா முகமெல்லாம் வாடிருச்சிங்களாம் உடனே அவர் வாடினதை பாத்துட்டு நீலகண்ணன் ஐயா நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க இந்த வயசான காலத்துல நீங்க எங்கேயும் போய் அலைய முடியாது அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு அவரு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நல்ல வீடா பார்த்து சொல்லி இதை வாடகை கம்மியா கிடைக்கிற மாதிரியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா உடனே சிவராமன் அதுக்கு மனசே இல்லாம அப்படியே தலையை மட்டும் அசைத்துட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய மனைவி கிட்ட போய் உள்ள விஷயத்தையும் சொல்றாராம் சொன்ன உடனே சிவகாமி ஐயோ என்னங்க இது நம்ம மருமகதான் நம்ம மக வந்து மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு இது பண்ணிட்டாங்க ஏதோ நம்மளோட சொத்தை வந்து பையன் நல்லா இருக்கணும்னு எழுதிட்டோம் இப்ப உங்களுடைய பென்ஷனை வச்சுதான் நம்ம ஒட்டிட்டு இருக்கோம் இதை வச்சிட்டு திரும்பவும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னா எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி அவளும் புலம்புறாளாம் சிவகாமி அந்த சிவராமனும் சரி என்ன பண்றது இவங்களுக்கும் நம்ம இருக்கிறது பாரமா இருக்கு போலையாட்டுக்கு அதனால நம்மள போ சொல்றாங்க அதை இன்டெரக்டா சொல்றாங்க சரி அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் ரொம்ப சோகமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி அந்த தம்பியே யாரோ சொல்லிருக்காங்களாம் புரோக்கர் அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசிக்கிறாங்களாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இந்த பையன் குட்டி பையன் நிதிஷ் இந்த பையனெல்லாம் விட்டுட்டு போறதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களாங்க அப்புறம் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீலகண்டன் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வீடு தயாராயிடுச்சிங்க ஐயா நீங்க இது பண்ணலாம் பேக் பண்ணி வச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களும் எல்லாத்துக்கும் தயாராயிட்டு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுற செலவு எல்லாமே இந்த நீலகண்டனே பாத்துக்கிட்டாருங்களாங்க பாத்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது நீலகண்டன் வந்து சொல்றாராம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீலகண்டன் சொல்றாராம் உடனே சிவராமன் சொல்றான் தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் பவுர் பக்கம் வீட்டுக்கு போனோடனே சமயப்படத்துக்கு பின்னாடி ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கும் அத நீயும் நீலாவதியும் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா கிளம்பினோடனே நீலாவதிய கூட்டிட்டு அந்த வீட்ட திறந்து போயிட்டு சமீபத்துல உள்ள லெட்டரை பாக்குறானா பார்த்தோடனே அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்க மகன் நீலகண்டனுக்கும் மருமகள் நீலவதிக்கும் அப்பா அம்மா எழுதி கொள்வது நீங்க கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ நாங்க அனாதைய வந்தோம் இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய அன்பு எங்களுக்கு ரொம்ப கிடைச்சது அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும் எங்க வீட்டுலதான் எங்களுக்கு பிரச்சனை ஏ இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம் இருந்தாலும் உங்களுடைய அன்பு கிடைச்சதுல நாங்க நடுவுல மறந்துட்டோம் அதுவும் குட்டி பையன் நிதிஷோடைய அன்பு எங்களை ரொம்பவே மனசு மாத்தினுச்சு இருந்தாலும் நாங்க கடைசி காலத்துல இறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு நீங்கதான் வந்து எங்களுடைய இறுதி சடங்கு முடிச்சு வைக்கணும் அதுக்கு இந்த லெட்டருக்கு ஒரு பைக்குள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கோம் அதை வச்சுக்கோங்க ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்குதான் முதல்ல தெரிய வரும் அதனால நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே செய்யணும் பேரக்குழந்த நிதிஷ பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்துல எழுதி முடிச்சிருக்காங்களாம் இத பாத்த உடனே நீலக்கண்டனுக்கும் நீலாவதிக்கும் பயங்கர ஷாக்கு அப்படி ரொம்ப இதாயாங்க நீலாவதி ரொம்ப வருத்தப்பட்டு அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இவங்களை போய் நம்ம போக விஷமே அப்படின்னு சொல்லி அவர் கணவன்ட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றலாம் உடனே அந்த நீலகண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க கிளம்பி இங்க வந்தாராம் சிவராமன் கிட்ட ஐயா உங்களை பாக்குறதுக்கு உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான் இல்லப்பா பையனுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் தெரியலங்க ஐயா எப்படியோ எங்கயோ கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க நீங்க உடனே நீங்களும் அம்மாவும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்றானா சரினு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்து வீட்டுல பாக்குறாங்க யாரையுமே காணும் உடனே சிவராமனும் சிவகாமையும் கேக்குறாங்க எங்க பா பையன் எல்லாம் ஏதோ வந்திருக்காங்கன்னா யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்கதான் முன்னாடி நிக்கிறோம் நாங்கதான் உங்க பையன் மருமகள் எல்லாம் இங்கதானே இருக்கிறோம் நீங்க யார தெடுறீங்க அப்படின்னு நீலகண்டன் சொல்றாராம் சொன்ன உடனே சிவராமனுக்கும் சிவகாமிக்கும் அவ்வளவு சந்தோஷங்க இவங்க இந்த லெட்டரை படிச்சுட்டு மனசெல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த குழந்தை நிதிஷும் வந்து இவங்களை தாத்தா பட்டினு ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறாங்களாங்க போய் நாங்க ஏதோ வயசானவங்க கூட இருந்து பாத்துப்பீங்க அத நாங்க நினைக்காம இந்த மாதிரி நினைச்சு உங்களை நாங்க போய் தனியா தங்க நான் எங்களுக்கே அது மனசு கேட்கல நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மா இனிமே சந்தோஷமா நீலகண்டனும் நீலாவதியும் சொல்றாங்களா சொல்லி அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா ஆமா ஆம் சில நேரங்களில் உறவுகள் கை கொடுப்பதில்லை பழகியவர்களே உறவுகளாக மாறிவிடுகிறார்கள் நன்றி வணக்கம்